ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே திருவள்ளுவர் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று கூறிய குரலின் அடிப்படையிலே சாஸ்திரங்களுடைய கருத்துக்களின் துணை கொண்டு கடவுளை பற்றிய அறிவை முடிந்தவாறு அறிந்து கொண்டு வருகிறோம் திருவள்ளுவர் தெளிவாக சொல்கிறார் எழுத்தெல்லாம் அகர முதலே என்பது நமக்கு தெரிந்த விஷயம் உலகு ஆதிபகவன் முதற்றே என்பது நமக்கு தெரியாத விஷயம் தெரிந்த பொருளை பற்றிய அறிவை கொண்டு தெரியாத பொருளை பற்றிய அறிவை பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தும் உண்மையான அம்சமும் இந்த குரலிலே அடங்கி இருக்கிறது அதிலே வள்ளுவர் தேற்றைகாரம் வேறு கொடுக்கிறார் உலகு ஆதிபகவன் முதற்றே இந்த உலகம் இறைவனை முதலாக கொண்டதுதான் இறைவனைத்தான் காரணமாக கொண்டிருக்கிறது திருவள்ளுவருக்கு தெய்வம் என்பது ஒப்புடைய கருத்து அதில் சந்தேகம் கிடையாது ஆகவே ஆதி பகவான் என்பது ஆதி என்றால் முதல் என்கின்ற கருத்து அதிலேயே இருக்கிறது ஆதி என்றால் தொடக்கம் பகவான் என்றால் பக என்பதற்கு ஆறு குணங்கள் என்று பெயர் ஆறு குணங்களை உடையவன் பகவான் பகத்தை உடையவன் பகவான் தனத்தை உடையவன் தனவான் என்று சொல்லப்படுவது போல குணத்தை உடையவன் குணவான் என்று சொல்லப்படுவது போல பகத்தை உடையவன் பகவான் ஆறு நற்குணங்களை உடையவன் பகவான் என்று பெயர் அந்த குணங்கள் நம்மிடத்திலும் இருக்கின்றன ஆனால் அவரிடத்தில் முழுமையாக இருக்கின்றன அந்த பக என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால் ஆறு குணங்கள் அந்த ஆறு குணங்கள் முறையே அனைத்தையும் ஆளும் தன்மை இதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய வீரியஸ்ரீயா ஞானவைராக்கியோ ஷண்ணாம் பகஜி தீரினா ஐஸ்வர்ய சமக்ரஸ்ய ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய அனைத்தையும் ஆளும் தன்மை வீரியசிய யசசஸ்ரீயா வீரியசியன்ன முழுமையான ஆற்றல் படைத்தவர் யசசகா முழுமையான புகழ் உடையவர் ஸ்ரீயகா முழுமையான செல்வம் உடையவர் ஞானம் முழுமையான அறிவுடையவர் வைராக்கியம் முழுமையாக பற்றற்றவர் ஆக முழுமையான ஆளும் தன்மையும் முழுமையான ஆற்றலும் முழுமையான புகழும் முழுமையான செல்வமும் முழுமையான அறிவும் முழுமையான பற்றற்ற தன்மையும் உடையவர் எவரோ அவரே இறைவன் எனப்படுகிறார் ஆகவே நமக்கும் அவைகள் இருந்தாலும் அவைகள் முழுமையாக இல்லை குறைபாடுகளோடு இருக்கின்றன ஆக முழுமையாக உடையவரை இறைவன் என்று குறிப்பிடுகிறோம் ஆக ஆறு குணங்களையும் முழுமையாக உடைய இறைவனைத்தான் இந்த உலகம் முதலாக கொண்டிருக்கிறது என்று இந்த குரலிலே சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று சில கருத்துக்களை பார்த்தோம் இறைவனுடைய மாயா சக்தியினால் இந்த உலகம் தோன்றுகிறது என்றெல்லாம் பார்த்தோம் நம்முடைய கனவையே நினைத்து பாருங்கள் நம்முடைய கனவிலே தோன்றுகிற படைப்பு ஒரு தோற்றம் அந்த கனவை படைப்பது யார் அந்த கனவை படைப்பது நம்முடைய மனம் மனம் யாரை சார்ந்து படைக்கிறது உணர்வாகிய உயிராகிய என்னை சார்ந்துதான் மனம் கனவுலகை படைக்கிறது அந்த கனவுலகத்திலே படைக்கப்பட்ட பொருள்களும் படைத்தவனும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது இதன் அடிப்படையில் தான் சிலந்தி பூச்சி உதாரணத்தையும் சொன்னோம் ஆகவே ஒரு சாரார் இறைவன் உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு நிமித்த காரணன் என்கிறார்கள் ஒரு சாரார் இறைவன் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறார் என்கிறார்கள் மற்றொரு சாரார் இறைவனை இறைவனிடத்தில் உபாதான காரணமும் நிமித்த காரணமும் கற்பிக்கப்படுகிறது என்கிறார்கள் இந்த சம்ஸ்கிருத சொற்கள் எல்லாம் உங்களுக்கு கடினமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த சொற்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இதன் மூலம் சாஸ்திர கருத்துக்கள் விளங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த சொற்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் மேட்டர் எனர்ஜி கான்சியஸ்னஸ் என்று மூன்று அம்சங்கள் இருக்கிறது ஆங்கிலத்திலே சொல்கிறேன் மேட்டர் என்பது பொருள் எனர்ஜி என்பது ஆற்றல் கான்சியஸ்னஸ் என்பது உணர்வு மேட்டர் தான் எனர்ஜியாக மாறுகிறது எனர்ஜி தான் மேட்டர் ஆகிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பொருள் சக்தியை வெளிப்படுத்துகிறது சக்தியில் சக்தி பொருளிலிருந்து வருகிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் உணர்வு இல்லாமல் பொருள் இயங்காது உணர்வு என்பது ஈஸ்வரன் பிரம்மம் மேட்டர் அல்லது பொருள் என்பது மாயாசக்தி இப்படியும் நீங்கள் புரிந்து இந்த பிரபஞ்சத்தில் உணர்வு தத்துவமும் பொருள் தத்துவமும் நிறைந்திருக்கிறது பொருள் அனைத்திலும் உணர்வு வியாபித்திருக்கிறது என்பதுதான் உபனிஷத்துக்களின் ஆழ்ந்த சித்தாந்தம் அதாவது பிரம்மத்தை பற்றிய கருத்துக்களை உபதேசிக்கின்ற உபனிஷதங்களின் உள்ளார்ந்த பொருள் எனவே நாம் இந்த உலகம் முழுவதும் இறைவனுடைய அருளாட்சியில் இயங்கி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு